உம்மு அவர்கள் அறிவிக்கின்றான் என்னிடம் வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள் உங்களில் ஒருவர் தன்னிடம் உள்ள ஆதாரம் மூலம் வாத திறமையால் மற்றொருவரை விட மிக அழகாக எடுத்துக் கூறக்கூடும் நான் கேட்பது கொண்டு சாதகமாக அவருக்கு தீர்ப்பு மற்றொரு சகோதரனின் உரிமையை நான் சாதகமாக தீர்ப்புக் கூறிவிட்டால் அவருக்கு நான் பங்கிடு செய்து தந்தது நரகத்தின் ஒரு பங்கை தான் என்று நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி 7169 முஸ்லிம் 1713